அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மனநலம் அப்படிங்கிற உள்தலைப்புல அவாறு தல்ல திருவள்ளுவர் அருளி செய்திருக்கிற பத்து குரட்பாக்களுக்கும் நாம் முடிந்தவரை அர்த்தம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பொருள் புரிந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய சாரத்தை இன்றைக்கு சொல்றேன் மறுபடியும் மறுபடியும் பிறப்புக்கு காரணமாக இருப்பது ஆசைதான்னு சொன்னார் முதல் குரலில் அவா என்ப எல்லா உயிருக்கும் தவா அப்பிறப்பினும் வித்து எந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய உயிருக்கு எப்போவுமே அடுத்த பிறவியை கொடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருப்பது ஆசைதான் அப்படிங்கிறது அந்த குரலனுடைய பொருள் அடுத்த குரலில் சொன்னார் பகவான்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தால் மறுபடியும் பிறக்கக்கூடாது ரெண்டு விதமாக இதை புரிஞ்சுக்கணும் மறுபடியும் உடம்பு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு அர்த்தம் இல்லை இந்த தன்னுணர்வு உடல் பற்று உலகப்பற்று இருக்கக்கூடாது பற்று இருந்தால் துன்பத்தை தவிர்க்க முடியாது ஆக நம்ம பிரார்த்தனை பண்ணுறதா இருந்தா பிறவாமையைத்தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படி பிறவாமையை பிரார்த்தனை பண்ணணும்னா ஆசை இல்லாத தன்மையை பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு ரெண்டாவது குரல படித்தோம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட என்பதுதான் அந்த குரல் அப்புறம் மூன்றாவது குரட்பால சொன்னார் இந்த ஆசை இல்லாத தன்மைதான் பெரிய செல்வம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா வேண்டாமை அன்ன விழிச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அகுதொப்பதியில் நிராசைக்கு நிகரான அமைதி கிடையாது அது இங்கேயும் சரி அங்கேயும் சரி இந்த உலகத்திலையும் சரி எந்த உலகத்திலையும் எங்கே போய் வாழ்ந்தாலும் ஆசை இல்லாதவனுக்குத்தான் அமைதி இருக்கும் வாழ்க்கைக்கு தேவையானது இருந்தால் போகும் தேவை வேற தேவைக்கு மேலே ஆசைப்படுறதுங்கிறது வேற ஆக இந்த மூன்றாவது குரல் ஆசை இல்லாத தன்மையே பெரும் செல்வம் என்பதை நமக்கு உணர்த்தியது ஆக இரண்டாவது குரலும் மூணாவது குரலும் ஆசை இல்லாமல் இருந்த பிறவாமைக்கு வழி என்றும் பெரிய செல்வம் என்றும் சொல்லப்பட்டது ஆசை இல்லாத தன்மைதான் தூய்மை நாலாவது குரல் அது நாம தியானம் பண்ணணும் மெய்ப்பொருளை தியானம் பண்ணினா ஆசை இல்லாத தன்மையை அடையலாம் அப்படின்னு சொன்னார் தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்ட வரும் ஆசை இல்லாத தன்மைதான் மோக்ஷம் அதுக்கு பகவான் அந்த மெய்ப்பொருளை தியானம் பண்ணணும்னு சொன்னார் அஞ்சாவது குரட்பால பிறவி இல்லாதவர்கள் என்பவர்கள் ஆசை இல்லாதவர்கள் தான் பிறவி இல்லாதவர்கள் எனப்படுவார்கள் மற்றவங்க பிறவி இல்லாதவர்களாக ஆக முடியாது அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்ற யார் அற்றாக அற்றது இலர் ஆசை இல்லாதவர்களுக்கு பிறவி இருக்காது மற்றவர்களுக்கு அது இருக்காது அது இருக்காதுன்னா என்ன அர்த்தம் பிறவி இல்லாத தன்மை இருக்காது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் பிறவிங்கிற வார்த்தையை துன்பம்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஆசை இல்லாதவனுக்கு தான் துன்பம் இல்லை மற்றவனுக்கு துன்பம் இல்லாத தன்மை இல்லை அப்படின்னு இர டபுள் நெகட்டிவ் இரண்டு எதிர்மறையை போட்டால் அது உடன்பாடு ஆயிடும் ரொம்ப அழுத்தம் கொடுக்கும் அந்த கோணத்தில் சொன்னார் அஞ்சாவது குரற் பாவ ஆறாவது குரல் ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஆசைக்கு பயப்படுறது ஆசை மனசுல வந்ததுன்னா அதுக்கு பயப்படுறது தர்மந்தான் ஒரு மனிதனை நல்லது பண்ற மாதிரி கெடுக்கிறது ஆசை ஏதோ அவனுக்கு நல்லது செய்யற மாதிரி அவனுக்கு மனசுல தோன்றி அவனுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய சக்தி ஆசைக்கு இருக்குன்னார் அஞ்சுவது ஓரும் அரணே ஒருவனை வஞ்சிப்பது ஓரும் அவா ஆகவே ஆசையோட தோஷம் குறைபாடும் அதை நீக்கிறது தான் அறம் பெரிய புண்ணிய காரியம் என்றும் சொல்லப்பட்டது அது சமூகத்துக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு தர்மம் என்று சொல்லப்பட்டது ஏழாவது குரட்பா அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் ஆசையை நன்றாக நீக்கிவிட்டா தான் நினைச்ச மோட்சத்தையும் அடைய முடியும் அதுக்குரிய சாதனங்களை கடைப்பிடிக்க முடியும் அப்பேற்பட்டவன் சமூகத்துக்கு நன்மை செஞ்சால் அந்த நன்மை சிறப்பாக நடைபெறும் என்று சொன்னார் அவாவினை ஆற்ற அறுப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அவா அறுத்தலருடைய சொன்னார் இதன் மூலமாக எட்டாவது குரட்பா அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அகுது உண்டேல் தவா மேன்மேல் வரும் ஆசை இல்லாதவனுக்கு துன்பம் இல்லாத நிலைமை ஏற்படும் ஆசை இருக்குமானால் துன்பம் மேலும் மேலும் வரும் என்பதுதான் இந்த குரட்பாவினுடைய பொருள் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லப்பட்டது அடுத்ததுல உடன்பாட்டு முறையில் சொல்றார் அவா துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் இடையராது ஈண்டும் குரலை முறையா படிக்கிறேன் இன்பம் இடையராது ஈண்டும் அவா துன்பத்துள் துன்பம் கெடின் அவா வென்னும் துன்பத்துள் துன்பம் கெடுமானால் இன்பம் இந்த உலகத்தில் இந்த உடம்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற போதே ரொம்ப ஆனந்தத்தை பரிபூர்ண ஆனந்தத்தை உணரலாம்னு சொன்னார் கடைசி குரல்ல ஆறாய் இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் நேற்றைக்கு தான் இதை பார்த்தோம் அடங்காத ஒரு தன்மையுடையது ஆசை ஆனால் அதை அறிவின் மூலம் நீக்கிவிட்டால் நம்மிடத்துல இயற்கையா இருக்கக்கூடிய பெயர்க்க முடியாத இயற்கையா இருக்கக்கூடிய பெயரின்பத்தை நாம் நன்கு உணரலாம்னு சொன்னார் ஆக ஆசையை நீக்கினா ஜீவன் முக்தின்னு சொன்னார் நம்ம இன்னொரு விளக்கத்தில் பார்த்தோம் ஆசை இல்லாத தன்மைதான் மோட்சத்துக்கு நேரடியான காரணம் அந்த ஆசை இல்லாத தன்மையை கொடுக்கறதுக்கு நான் நிறைவானவன் என்கின்ற மெய்யுணர்வு காரணம் என்றும் பார்த்தோம் ஆகவே நாம் நிறைவானவர்கள் என்கின்ற உண்மையை உணர்ந்து ஆசைகளிலிருந்து விடுபட்டு வாழ்க்கைக்கு தேவையானவர்களை மற்றும் பயன்படுத்தி நாமும் இன்பத்தை உணர்ந்து சமூகத்துக்கும் இன்பமாக இருக்கும் வழியை உணர்த்துவோம் திருவள்ளுவருடைய திருவடிகளை பற்றி மெய்யுணர்ந்து அவாறுப்போம் அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு